விண்ணக தந்தையின் திருக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருப்பணியும் திரு தந்தையும் மை ஃபாதர்ஸ் பிசினஸ் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் நான்காம் அத்தியாயம் முப்பத்தி ஓராம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரை இப்படி நடக்கையில் சீடர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய செயலை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதமாக நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்துக் கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் மத்தியோ ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி வசனம் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் பிரே த லார்ட் ஆப் த ஹார் அவுட் லேபரர்ஸ் இன் டு ஹிஸ் ஹார்வஸ்ட் திருப்பணியில் திருத்தந்தை மறக்கப்படுவது என்று சாதாரணம் இது உங்களுக்கு சற்று வினோதமாக இருக்கலாம் ஆனால் கவனியுங்கள் பிறையரை ரட்சிக்கவே நாம் ரட்சிக்கப்பட்டோம் தொலைந்து போனோரை மீட்கும் பணியில் நாம் ஒவ்வொருவரும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் காணாமற் போன ஆட்டின் ஓமையை கூறிய பின்னர் ஏசு என்ன சொன்னார் தெரியுமா இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போகுது பர்லோத்தர் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று பிதாவை அவர் அடிக்கோட்டார் அப்படியே கிறிஸ்துவே மெய்யான திராட்சை உண்மை ஆனால் அவரது பிதாவே திராட்சத்தோட்டக்காரர் என்பதை நாம் நினைக்கிறோமா கனி கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்கிறோமா யோவான் பதினைந்து எட்டிலே வாசிக்கிறோம் நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவோம் எனக்கு சீஷராயிருப்பீர்கள் ஆனால் என் பிதா மகிமைப்படுவோம் நற்செயல்கள் யாவற்றின் நோக்கமுமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவது எனவே தான் சொன்னார் மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அருள் உன்பாக பிரயாசிக்க கிடவுது என்றார் ஆத்துமாதாயத்தையும் நச்செய்தி பணியையும் இயேசு அறுவடைக்கு ஒப்பிட்டார் பிதாவானவரே அறுப்புக்கு எஜமான் என்றும் அவரது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப அவரை வேண்டிக் என்றும் இயேசு போதித்தார் எவ்வளவு தெளிவாக அவர் பிதாவை இந்த திருப்பணிக்குள்ளே கொண்டு என்று பாருங்கள் ஏசாயாவின் தரிசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் திருத்துவத்தின் மூவரின் சார்பில் பிதாவானவர் தான் அழைப்பு விடுக்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி அங்கும் அந்த தொனி வருவது பிதாவின் உதிரிகளில் இருந்துதான் இறை அரசின் ஊழியத்தை குறித்து பிதாவானவர் தம்முடைய குமாரனை நாடுகளின் லட்சப்பிற்காக தமிழம் ஜபிக்க கற்பித்தார் என்னை கேளும் குமாரனை பார்த்து சொல்லுகிறார் என்னை கேளும் அப்பொழுது நாடுகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளைவும் கொடுப்பேன் சங்கீதம் இரண்டு எட்டு நமது நச்சதி பணிகள் யாவற்றிலும் பிதாமானவரின் பரலோக அதிகாரத்தை நாம் எப்பொழுதும் மனதில் நிறுத்திக் வேண்டும் ஒரு வசன வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் இரண்டாம் தியாயம் இருபத்தி ஆறாம் வசனம் ஜெயங்கொண்டு முடிவு பயந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் பிதாவின் இடத்தில் வருகிற சுகம் கிடைத்தல் பிசாசுகள் ஓடுதல் இவ்விதமான விளைவுகளில் மட்டும் திளைத்திருக்கும் குறுகிய பார்வைக்குள் நாம் வந்துவிடக்கூடாது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பிதாவின் பரலோகத்தில் நமது பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நித்திய காரணமே நிரந்தரமான நித்திய காரணமே நமது கழிப்பாயிருக்க வேண்டும் அதுதான் காரணம் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் சிறு மந்தை ஆயினும் நமக்கே இரவரசை கொடுக்க பிதா சொன்னார் சிறு பயப்படாதே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார் எல்லாவித பய உணர்வுகளையும் நாம் கலைந்துவிட்டு நமது பிதாவின் அனுமதியின்றி ஒரு குருவி கூட சாவதில்லை என்கிற தைரியமான சாட்சியுடன் நாம் முன் செல்ல வேண்டும் காசுக்கு ரெண்டு குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆனாலும் அவைகளில் ஒன்று கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது ஏசு கிறிஸ்து பிதாவை கொண்டு வராத இடமே கிடையாது ஆனால் இந்த நாட்களிலே நற்செய்தி பணிகளிலே பிதாவின் பெயரே பிதா என்று உச்சரிப்பதே மிக மிக அபூர்வமாகிவிட்டது எனவேதான் எல்லா குழப்பங்களும் எல்லா உபதேச மாறாட்டங்களும் தலைவிரித்து ஆடுகின்றன திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் உள்ள உறவை சபை ஊழியங்களில் ஈடுபட்டுள்ளோரும் அதாவது சபை கட்டுகிறோம் என்கிற சபை போதகர்களும் மறந்துவிடக்கூடாது நானே நல்ல மெய்ப்பன் என்றார் இயேசு அத்துடன் தமக்கு ஆடுகளை கொடுத்தது பிதாவே என்று சேர்த்தும் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா யோவான் பத்தாம் அத்தியாயத்திலே பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் அதோடு நிறுத்தியிருக்கலாம் இல்லை பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலன்னு சொல்லி அங்கேயும் பிதாவை கொண்டு வருகிறார் அது மட்டுமில்லை இருபத்தி வசனம் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பறி நல்ல மெய்ப்பன் பட் அந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கொடுத்தது என்னுடைய பிதா அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொண்டு போக முடியாது பாருங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு உபதேச கருத்து அங்கு இருக்கிறது என்று பாருங்கள் ஊழியர்கள் எல்லாரும் நம்முடைய விசுவாசிகளுக்கு சொந்தம் விசுவாசிகள் கிறிஸ்துக்கு தேவனுக்கு சொந்தம் இதுதான் ஒன்று குருந்தர் மூன்றிலே நான் வாசிக்கிற தெளிவான ஒரு சத்தியம் இந்த வரிசையை மாற்றக்கூடாது எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு இந்த பிதா தந்தைத்துவம் தேவனது தந்தைத்துவம் த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் அதை நாம் எப்பொழுது மனதில் இருத்திக்கொள்வோமானால் நாம் ஒருமணப்பாட்டை காத்துக்கொள்வதும் மிகவும் எளிதாகிவிடும் டாக்டர் கிளிஃபோட் குமார் என்கிற தேவ ஊழியன் அருமையாக ஒரு பாடல் பாடினார் அதிலே ஒரு கவி பரலோயில் செய்யும் சித்தம் பூமியில் என்றும் நிறைவேறவே பரனே உம் ராஜ்யமே புவிதனில் வந்திடவே பக்தியாய் வாழ்ந்திடவே போதித்து நடத்திடுமே அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் திருப்பணியும் திருத்தந்தையும் ஜபிப்போம் எங்கள் திருத்தந்தையே எங்களை நம்பி உம்முடைய திருக்குமாரன் மூலமாக உம்முடைய திருப்பணியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் பல வேலைகளிலே நாங்கள் செய்கிற காரியங்களிலேயே நாங்கள் திளைத்து எங்களுடைய ஊழியங்களிலே வருகிற வெற்றிகளிலேயே நாங்கள் பெருமை பாராட்டி எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற பரமபிதாவே உண்மை நாங்கள் மறந்து விடுகிறோம் அடிக்கடி உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் பெயரை நாங்கள் உச்சரிக்கிறோம் ஆனாலும் இயேசுவினிடம் எங்களை ஆட்டுக்குற்றிகளாக ஒப்படைத்த உண்மை நாங்கள் மறந்து விடுகிறோம் கர்த்தாவே எங்களுடைய உபதேசங்களிலே நீர் இந்த திருத்தத்தை தெளிவாக கொண்டு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய திராட்ச தோட்டத்திலே நாங்களும் வேலை செய்ய எங்களுக்கு நேரு வாய்ப்பும் அழைப்பும் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே உம்முடைய கையிலிருந்து எங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று இயேசு கொடுத்த அந்த உறுதியான வாக்கிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே திருத்தந்தையே பரமபிதாவே அப்பா நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்